வணக்கம் நித்தம் ஒருமுத்து என்று மு ராமநாதன் அவர்கள் எழுதியுள்ள பார்வையற்ற மாணவர்களுக்கு கல்வி கண் என்ற ஒரு பொருளாதார வல்லுநர் ஹாங்காங்கின் சர்வதேச வங்கி ஒன்றில் உயர் பதவி வகித்தவர் குஜராத் மனைவி நிதி பட்டேல் ஹாங்காங்கின் பாரம்பரியமிக்க பள்ளி ஒன்றில் ஆங்கிலம் படிப்பித்தார் இருவரும் ஓய்வு பெற்று விட்டார்கள் பட்டேல் இந்துஸ்தானே கர்நாடக இசையில் ஈடுபாடுமிக்கவர் ஹாங்காங்கின் எழிலான பகுதிகளில் ஒன்றான சாலையில் வசிக்கிறார்கள் இரண்டு மகள்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் வாழ்க்கையின் மாலை பொழுதை ஓய்வாக அனுபவிக்க இதைவிட நல்ல பின்புலம் வேண்டுமா என்ன ஆனால் பட்டேலின் மனம் ஓய்வெடுக்க சம்மதிக்கவில்லை பட்டேல் தனது நண்பர்களோடு சேர்ந்து வருகிறார் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் பார்வையற்ற மாணவர்களின் கல்லூரி படிப்புக்கு உதவித்தொகை வழங்கி வருகிறது பார்வையற்ற மாணவர்கள் பயிலும் சிறப்பு பள்ளிகளுக்கு நவீன கட்டிடங்களும் கட்டித் தருகிறது தமிழ் மண் இரண்டு குஜராத்திகளின் வாழ்க்கை பாதையை மாற்றி போட்டிருக்கிறது தென்னாப்பிரிக்காவிலிருந்து தாயகம் திரும்பியே மோகன்தாஸ் காந்தி இந்தியாவின் நிலையை புரிந்து கொள்வதற்காக நாடு முழுவதும் ரயிலில் மூன்றாம் வகுப்பில் பயணம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மதுரையில் விவசாயிகளின் நிலையை கண்டு மனம் வருத்தினார் அந்த எளிய விவசாயிகளைப் போலவே உடுத்த தொடங்கினார் நான்கு மூல வேஷ்டியும் ஒரு மேல் துண்டுமே அவரது ஆடையானது ஆங்கிலேயர்களின் அரை நிர்வாண பக்கிரி போன்ற கேலி பேச்சுகள் அவரை தீண்டவில்லை அந்த அரையடையே மகாத்மாவின் அடையாளமானது அந்த சம்பவம் நிகழ்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இன்னொரு குஜராத்தி டி கே பட்டேல் ஒரு திருமணத்தில் கலந்து கொள்ள ஹாங்காங்கிலிருந்து சென்னை வந்திருந்தார் அடையாறு காந்தி நகரில் காலை நேரம் நடைபயிற்சி மேற்கொண்டார் புனித லூயி பாவையற்றோர் காதுகேளாதோர் பள்ளியை கடந்தபோது அதன் விடுதி கட்டிடத்தில் சிதிலமடைந்திருப்பதைக் கண்டார் பச்சாதவத்தோடு அந்த இடத்தை கடந்து போக அவரால் முடியவில்லை தம் சொந்த செலவில் பள்ளிக்கு வகுப்பறைகளும் விடுதிகளும் கட்டிக் கொடுத்தார் பட்டேல் இதற்கு பிறகு அவரது வாழ்க்கை பார்வையிட்டவர்களின் நலனோடு பின்னி பிணைந்துவிட்டது பார்வையிட்டவர்களுக்கு இந்தியாவில் என்னவிதமான வசதிகள் உள்ளன இப்போது இந்தியாவின் பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் நிலையங்கள் சர்வதேச தரத்தில் கட்டப்படுகின்றன பார்வையிட்டவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக தரைகளில் பிரத்யேகமான ஓடுகள் பதிக்கப்படுகின்றன அவர்கள் இந்த ஓடுகளை தங்கள் தட்டி உணர்ந்து கொள்ள முடியும் இவை பாதைகளையும் திருப்பங்களையும் அவர்களுக்கு புலப்படுத்தும் கட்டண கதவுகள் மின் தூக்கி மின் ஏனி நடைமேடை என்று எல்லா இடங்களுக்கும் அவர்களை இட்டுச் செல்லும் ஆனால் இந்த வசதிகள் மெட்ரோ ரயிலில் வாயிற்படிகளோடு முடிந்துவிடுகின்றன வெளியே வந்தால் அவர்களுக்கு மற்றவர்களின் உதவி தேவைப்படுகிறது நமது சாலைகள் போக்குவரத்து சாதனங்கள் கட்டிடங்கள் எவையும் ஊனமுற்றோரை மனதில் கொண்டு வடிவமைக்கப்பட்டவை அல்ல ஆனால் வளர்ந்த நாடுகளில் பார்வை மற்றவர்களால் சுயமாக இயங்க முடியும் பொது இடங்களில் உள்ள வரைபடங்கள் பிரெய்லி முறையிலும் அமைந்திருக்கும் நடைபாதை திருப்பங்கள் தோறும் மேலே சொன்ன தட்டை ஓடுகள் சாலையை கடக்க வேண்டிய மஞ்சள் கோட்டு பகுதிகளில் சிவப்பு விளக்கு எரியும் போது ஒரு ஒளியும் எரியும் போது வெவ்வேறு விதமான ஒளியும் ஒளிக்கும் சமிக் வெளிச்சத்தில் ஒளியில் இருக்கிறது அதனால் அவர்கள் பயன்படுத்தும் கணினிகள் திரையில் தோன்றும் எழுத்துக்களை வாசித்து அவர்கள் காதுகளில் சொல்லும் கணினியின் விசைப்பலகையை பார்வையுள்ளவர்களை காட்டிலும் அவர்களால் விரைவாக பயன்படுத்த முடியும் தாங்கள் வசிக்கும் நாடுகளில் பார்வையற்றவர்கள் மற்றவர்களுக்கு சமமாக வாழ்வதை பார்க்கும் வெளிநாட்டு இந்தியர்கள் தாய் நாட்டில் எதிர்கொள்ளும் என்கிற ஓலத்தை எவ்விதம் எதிர்கொள்கிறார்கள் சிலர் முகஞ்சொலித்து கடந்து போகிறார்கள் சிலர் அவர்களது திருவோடுகளில் பிச்சைகிடுகிறார்கள் சிலர் அடுத்தவேளை உணவு வழங்குகிறார்கள் பட்டேல் இதை தாண்டி சிந்தித்தார் பார்வையிட்டவர்கள் தங்கள் சொந்த காலில் நிற்க கல்வி அவசியம் என்பது பட்டேலின் கருத்து அப்படியான கல்வி கண்களை பார்வையற்றவர்களுக்கு வழங்கும் பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது சென்னை புனித லூயி பள்ளிக்கு பட்டேல் வழங்கிய விடுதியும் வகுப்பறைகளும் அடுத்த இரண்டாயிரத்தி பனிரண்டில் மதுரை சுந்தரராஜன்பட்டி பார்வையற்றோர் மேல்நிலைப் பள்ளிக்கு வகுப்பறைகளும் நூலகமும் மாணவிகள் விடுதியும் கட்டித்தந்தது பட்டேலி நிறுவனம் தொடர்ந்து இரண்டாயிரத்தி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சூசே நகரில் அமைந்துள்ள அமலராக்கினி பார்வையற்றோர் பள்ளிக்கு மாணவியர் விடுதியும் விளையாட்டு திறனும் வழங்கியது பார்வையற்ற மாணவர்களின் பள்ளிகளுக்கு கட்டிடங்கள் கட்டித் தருவதோடு நிறுவனம் இன்னொரு முக்கியமான பணியை செய்து வருகிறது அது பார்வையற்ற மாணவர்களின் கல்லூரி படிப்புக்கு உதவுவது இந்தியாவில் பார்வையற்ற பிள்ளைகள் பலரும் கிராமப்புறங்களைச் சேர்ந்தவர்கள் ஏழ்மையும் அறியாமையும் மிக்க குடும்பங்களில் பிறந்தவர்கள் இவர்களின் பெற்றோர்கள் பார்வை குறைபாட்டை தெய்வ குற்றமாக கருதி மன உளைச்சலில் வாழ்பவர்கள் இவர்களில் கணிசமானோர் பள்ளிப்படிப்போடு நின்று விடுகிறார்கள் நகரங்களில் இருக்கும் கல்லூரிகளில் விடுதிக் கட்டணங்களை பலரால் கட்ட முடிவதில்லை அதனால் பட்டியலின் நிறுவனம் கல்லூரிகளில் பயிலும் பார்வையிட்ட மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கி வருகிறது ஒரு மாணவருக்கு ஆண்டொன்றுக்கு சராசரியாக இருபத்தி ரூபாய் வழங்குகிறது இரண்டாயிரத்தி எட்டில் சென்னையில் தொடங்கப்பட்டு பின் பல்வேறு தமிழக நகரங்களுக்கு விரிந்த இத்திட்டம் தற்போது தமிழகத்தின் எல்லையை தாண்டி டெல்லி மும்பை நாசிக் நாக்பூர் புனே வடோதரா கான்பூர் காசி விஜயவாடா பெங்களூர் மைசூர் முதலான நகரங்களுக்கும் விரைந்து இருக்கிறது இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஏழு மாணவர்கள் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் நடப்பு கல்வியாண்டில் ஆயிரத்தி நாற்பத்தி மூன்று மாணவர்கள் உதவி பெற்று வருகிறார்கள் கல்லூரியில் இலங்களை பகிரும் பார்வையற்ற மாணவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த உதவி தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த பள்ளிகளை இந்த பணிகளை சென்னையில் இருந்து ஒருங்கிணைப்பவர் நிறுவனத்தின் அரங்காவலர் ஜேவி ரமணி இவரின் மின்னஞ்சல் முகவரி ரமணி அட் ஹெல்ப்ஜி தொலைபேசி தொன்னூறு பூஜ்ஜியம் ஒன்று கல்வி பெற்றவர்களே கண்ணுடையவர்கள் என்கிறார் வள்ளுவர் பட்டியலுக்கும் அவரது நிறுவனத்துக்கும் அதுவே வேத வாக்கு கல்வி வழங்குபவர்கள் அவர்களுக்கு கண்களை வழங்குகிறார்கள் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கிறார்கள் அந்த பணியை பட்டியலை நிறுவனமும் ஆரவாரமின்றி செய்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம்